வீட்டில் சிறுவனாக இருந்தேன் உணவு தட்டில் என் கை அங்கும் இங்கும் அழைந்தது அப்போது நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சிறுவரை சாப்பிடும் போது பிஸ்மில்லாக கூறும் உன் வலக கையால் சாப்பிடும் உம் அருகில் உள்ள பகுதியிலிருந்து எடுத்து சாப்பிடும் என்று கூறினார்கள் இதன் பின் இதுதான் என் உண்ணும் பழக்கமாக இருந்தது புகாரி ஐந்து மூன்று ஏழு ஆறு முஸ்லிம் இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு இரண்டு